ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து சந்தியாவந்தனத்தினுடைய முக்கியத்துவம் அதனுடைய பெருமைகளை வரிசையாக பார்த்துன்னு வரும் அதில் சந்தியாவந்தனத்தில் முதல் பிரதானமான அர்க்யப்பிரதானத்தினுடைய பெருமையை அதை எப்படி செய்யணும் அதற்குன்னு உள்ள சரித்திரத்தை விரிவாக பார்த்தோம் அர்க்கிய பிரதானங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் பண்ணுற அர்க்கப்பிரதானத்தினாலே தான் சூரியன் சரியான முறையில் உதய மாறார் சரியான முறையில் அஸ்தமனமாறார்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது நாம் கொடுக்குற அந்த அர்கியப்பிரதானத்தினாலே அந்த தீர்த்தமானது வஜ்ராயுதமாக போய் அந்த ராட்சசாவை அடித்து விரட்டுறது அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறத பார்த்தோம் தா ஏ தா ஆ போ வஜ்ரி பூத்வா அந்த நாம் கொடுக்கக்கூடியதான அந்த அர்க்ய தீர்த்தமானது வஜ்ராயுதமாக போகிறது அசுரால விரட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் வஜ்ராயுதம்னா இந்த தீர்த்தங்கிறது ஒரு ஜலம் ஜலம் எப்படி வஜ்ராயுதமாக மாறும் அப்படின்னா அந்த மாத்தர்க்குடைய சக்தி அந்த மந்திரத்துக்கு இருக்குது காயத்ரி மந்திரத்துக்கு அப்படிங்கிறது தான் அங்கே பெருமை ஆகையினால்தான் வஜ்ரீபூத்வா அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது வஜ்ரீபூத்வான்னால் அபூத தத்பாவே அப்படின்னு பேர் அதுக்கு அதாவது வஜ்ராயுதமாக ஆக்க முடியாததே வஜ்ராயுதமாக ஆக்கிறது வஜ்ராயுதமாக ஆக முடியாத ஒரு வஸ்து வஜ்ராயுதமாக போய் அசுரால் விரட்டுறது வஜ்ரி பூத்வா அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது அவ்வளோ சக்தி இருக்குது இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக ரெண்டாவது பிரதானம் காயத்ரி ஆவாகனம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அர்க்கப்பிரதானமான பிறகு ஒரு ஆசனத்தில் வந்து அமர்ந்து ஆச்சபணம் பண்ணிட்டு அப்புறம் காயத்ரி ஆவாகனமானது ஆரம்பிக்கணும் காயத்ரிங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம்னா காயந்தம் திராயத்தே யஸ்மாத் காயத்ரித்வம் ததஸ்மிருதா அப்படின்னு ரிஷி நமக்கு காண்பிக்கிறார் காயந்தம் திராயத்தே யஸ்மாத் இந்த மந்திரத்தினாலே யார் கானம் பண்ணுறாலோ கானம்னா சொல்கிறாலோ அவர்களை திராயத்தே காப்பாத்துறோம் ஆகையினால்தான் அதற்கு காயத்ரின்னு பேர் காப்பாத்திரவள் அப்படிங்கிறதுனால தான் அதற்கு காயத்ரின்னு பேர் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரத்திலே ரிஷிகள் சொல்கிற அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் இந்த காயத்ரி மந்த்ரம் ரெண்டாவது பிரதானமான காயத்ரி ஆவாகனங்கிறது நாம் உட்கார்ந்த பிறகு ஆயா துவரத தேவியக்ஷரம் பிரம்ம காயத்ந்தசா மாதேதம்ிரம்மஜுஷஸ்வன ஓ ஜோசி சகோசிபலம சிபிராஜோசி தேவானமாசி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயுரபிபூ அப்படின்னு சொல்கிறோமே இந்த மந்திரத்துக்குதான் காயத்ரி ஆவகன மந்திரம்னு பேர் ரொம்ப முக்கியமான மந்திரம் இது இந்த மந்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ஆயா து வரதா தேவி வரதா எந்த வரத்தை எந்த வரனை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவள் இந்த காயத்ரி தேவி எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கக்கூடியவள் பிரகாஷம்னா ஒலி ஒலி ரெண்டுமே சொல்லணும் சப்தரூபமாக இருக்கக்கூடியவள் பிரகா சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறவள் அப்படிப்பட்ட அந்த காயத்ரி தேவி ஆயா தூ இங்கு வரட்டும் என்னிடத்துல வரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் மேலும் எப்படி இருக்கா அந்த காயத்ரின்னா அக்ஷரம் பிரம்மசம்மிதம் அக்ஷரம் கத்திரஹிதம்னு பே அதாவது கொ கிடையாது எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறவள் அந்த காயத்ரி பிரம்மசம்மிதம் பிரம்மஸ்வரூபத்தை நமக்கு காட்ட காட்டக்கூடியவள் ஆத்மஸ்வரூபத்தை காட்டக்கூடிய இந்த காயத்ரி தேவி காயத்ரீம் சந்தசாம் மாதேதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹா சந்தசாம் மாதா எல்லா வேதங்களுக்கும் தாயாராக இருக்கக்கூடியவள் காயத்ரி எல்லா மந்திரங்களுக்கும் தாயாராக இருக்கக்கூடிய மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் அப்படிப்பட்ட இந்த காயத்ரி மந்திரமானது இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹா நகா நமக்கு குறைவு இல்லாத காயத்ரீம் ஜுஷஸ்வா அந்த காயத்ரி சந்தசோடு கூடின அந்த மந்திரத்தை நமக்கு காட்டணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது இந்த மந்திரம் பிறகு ஓ ஜோசி சகோசி பலமசிப்ராஜோசி ஓஜோசி ஓஜா அப்படின்னா எப்பொழுதும் நமக்கு நம்முடைய சரீரத்தில் தேக சோபையை காட்டுறவள் ஷோபையென்னா பிரகாசம் ஒளியை நமக்கு காட்டணும் சஹோசி அப்படின்னா எந்த ஒரு சிரமங்களாகட்டும் எந்த ஒரு இடர்பாடுகள் எதையும் தாங்கிக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுக்கணும் பலமசி புத்தி சக்தி எனக்கு அதிகமாக கிடைக்கணும் பிரஜோசி என்னுடைய தேகமானது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் பிரகாசத்தோடு இருக்கணும் தேவானாம் தாமனாமா தேவானாம் தாமா அப்படின்னா தேவதைகள் அத்தனை பேரும் இருக்கக்கூடியதான எது எது இடம் எதுன்னா மந்திரங்கள் மந்திராதீனாகி தேவதாகா மந்திரஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவர்கள் தேவதைகள் அப்படிப்பட்ட தேவதைகள் இருக்கக்கூடியதான இடம் இந்த காயத்ரி அப்படிப்பட்ட அப்படி இருக்க நீ காயத்ரி நீ ஓஜகா சோப எப்பொழுதும் பிரகாசத்தோடு இருக்க சகன சக்தியோடு இருக்க பலமசி எப்பொழுதும் புத்தி சக்தியோடு இருக்க தேக ஆரோக்கியத்தோடு இருக்க அவ்வளவும் எனக்கு நீ கொடுக்கணும் விஸ்வமசி விஸ்வாஜுஹூ ஜகத்தாகவே நீ இருக்க உலகமாகவே நீ இருக்க அப்படிப்பட்ட உலக வசீகரணத்தை நீ எனக்கு கொடுக்கணும் சர்வமசி சர்வாஜுஹூ அத்தனை ஸ்ரேயசுகள்னு என்ன உண்டோ மங்களங்கள்னு என்ன உண்டோ அவ்வளவுமாக தான் நீ இருக்கே அவ்வளோ மங்களையும் நீ எனக்கு அபிபூ அபிபூகுன்னா எனக்கு சத்ருக்களே இருக்கப்படாது என்னுடைய சத்ருக்களை பூரா நீ தூர விரட்டுறதில் ரொம்ப கெட்டிக்காரினி அத்தனை பேரையும் விரட்டிவிட்டுடனும் எனக்கு சத்துருக்களே இருக்கப்படாது அப்படின்னு பிரார்த்திக்கிறது இந்த மந்திரம் இதுதான் காயத்ரி ஆவாகன மந்திரம்னு பேர் பிறகு ஆவாகன முத்ரான்னு ரெண்டு கையும் சேர்த்து கூற் கூப்பிண்டு ஹிரதயத்துக்கு நேராக நம் ஹயத்தை நோக்கி கையை மடிச்சால் அதற்கு ஆவாகன முத்ரான்னு பேர் அப்படி ஆவாகனம் பண்ணிக்கணும் காயத்ரியை காயத்ரி ஆவாகஜாமி அப்படின்னு சொல்லி நம் பக்கம் கையை மடித்தால் அதுக்கு காயத்ரி முத்ரானு பேர் இப்படி பண்ணுறது தான் காயத்ரி ஆவாகனம்னு பேர் அதை அப்படி செய்யணும் அந்த மந்திரம் அவ்வளோ பிரார்த்திக்கிறது நம்முடைய தேக ஆரோக்கியம் நம்முடைய புத்தி சக்தி புத்தி சக்தின்னா எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக செய்யக்கூடிய சக்திக்கு புத்தி சக்தின்னு பேர் சரியான முறையில் நம்முடைய மூளை வேலை செய்கிறது புத்தி சக்தின்னு பேர் இவ்வளவு சக்தியை கொடுக்கறது இந்த காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி ஆவாகனம் மேலும் நாம் அடுத்ததாக காயத்ரி ஜபமானதே பண்ண போகிறோம் காயத்ரி ஜபம் முன்னாடி நாமும் காயத்ரியாக ஆகணும் அப்படிதானே பெரிய மனுஷாவில் பார்க்க முதல்ல நாமும் அவளை போல் ட்ரெஸ் பண்ணிண்டாதான் நாம் உள்ளே போய் அவளை பார்க்க முடியும் இந்த டாக்டர் பட்டங்கள்லாம் கொடுக்குற இடங்களில் பார்த்தா அந்த வாங்கிக்கிறவா கொடுக்கறவா எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுருப்பாள் அப்போ தான் நாம் அந்த வித்திக்கு அந்த பட்டத்துக்கு கொடுக்குற மதிப்பு அது போல தான் கொடுக்கக்கூடிய மதிப்பு நாமும் காயத்ரியாக ஆகணும் அதற்குத்தான் இந்த காயத்ரி ஆவாகனம் இந்த காயத்ரி ஆவாகனத்தை நாம் பண்ணி நோட்டால் நாமளே ஆயிடுறோம் காயத்ரி ஸ்வரூபமாக நாம் ஆயிடுறோம் அப்படின்னு இந்த மந்திரம் அற்புதமாக சொல்கிறது இதற்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது வேதத்தில் இந்த மந்திரம் இப்படி அற்புதமாக சொல்கிறதுக்கான காரணத்தை வேதம் நமக்கு காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தை அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்